எப்பொழுதும் உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் அன்பு காட்டுவது தவறு அந்த அன்பு புரிந்து கொள்ளாத தெரியாதவர்களிடம் பழகுவது தவறு இதை புரிந்து வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பது இருக்காது அன்புடன் நற்றினையின் கவிதைச்சாரலுக்காக புத்தூர் ஜி